ீ மானமனோஸ் வந்தே கஜரானூயே நம் விபுர்வேத பார்கை சே வசத்து ஜிஹ்வாபிரமூரீஸ்ரீதிணா மூதேஷிந்திரைபாயசூத்தீந்திரம் ீங்காஷ்யிரம் மேஷி கமாதத்தம் ஹியதூத்தம் ஸ்ரீராமிருஷ்ண சதாசிவேந்திரம் ஸ்ய பிரியம் அஸ்மூரு சந்தோஸ் மாதுச்ச சாா லமே மேவிரவிணம் யமே மேவம் மமேவோ வியகோ வம்ச ஷிபியோ மஹோ நமோ குருப்பலவரோம नमामि भगवत पादं, மதிலயம் நகவன்பீன் ேக்கியைக்கம் மகாக்கை ஜீவாத்மனோ ஆவிக்கம் திருஷ்யம் எலட்சணம் விதைய அகம் பிரம்மே தி நிர்மலம் ஆத்மாவை அதனுடைய உபாதிகளை நீக்கி புரிஞ்சுக்கணும் இதான் விஷயம் ஆக இந்த மூன்றா முப்பத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தில் கடைசியாக நம்ம பார்த்தோம் திருஷ்யம் திருஷ்யம் க்ஷரம் திருஷ்யம்னு சொன்னால் அறியப்படுவது அனைத்தும் சொன்னார் ஷரீராதி திருஷ்யம் இந்த உடம்புலேருந்து ஷரீராதி திருஷ்யம்னா என்ன அர்த்தம் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் பஞ்ச கோஷம் திருஷ்யம் பஞ்சகோஷம்னா என்னென்னு கேட்கக்கூடாது பஞ்ச கோஷங்கள் திருஷ்யம் இல்லாட்டி ஷரீரத்ரயம் திருஷ்யம் இந்த சரீரம் திருஷ்யம்னு சொல்கிற போது சரீரத்து மூலமாக பார்க்குற ஜெகத்தும் திருஷ்யம் எல்லாத்தையும் என்ன சொல்றார் ஷரீராதி திருஷ்யம் ஆவித்யக்கம் ஆவித்தியக்கம்னு சொன்னால் அறியாமையிலிருந்து உண்டாயிற்று மலினசத்துவ பிரதானமான அவித்தியிலிருந்து உண்டாயிற்று தோன்றியது எல்லாம் முன்னால் பார்த்துட்டோம் பஞ்சீகிருத்த பஞ்ச மகாபூதைஹி பஞ்சீகிருத மகாபூதைஹி கர் சஞ்சித்தம் கர்ம சஞ்சித்தம் ஷரீரம் சுகதுக்கான போகாயத்தன முச்சியத்தே பன்னெண்டு பதிமூணு ஸ்லோகங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆக இது அறியாமையினுடைய விளைவு மாறிக்கொண்டே இருப்பது க்ஷரம் அது உதாரணம் சொன்னார் புத் புதவது புத் புதவத்துன்னா சரி அப்போ என்ன பண்ணுறதுன்னேட்டா ஏதத் விலக்ஷணம் அஹம் பிரம்மேதி வித்யாத் ஏதத் விலட்சணம் இதற்கு வேறாக திருஷ்யவிலட்சணியவிலட்சணம் அவித்யா விலட்சண எல்லாம் போட்டுக்கணும் அவித்யா அவித்யனா காரணசரீரம்னு அர்த்தம் காரணசரீரத்திலிருந்து தான் சூஷ்மசரீரம் சூக்மசரீரத்திலிருந்துதான் ஸ்தூல சரீரம் அதேமாதிரிதான் காரணப்பிரபஞ்சத்திலிருந்து சூக்ம பிரபஞ்சம் ஸ்தூல பிரபஞ்சம் எல்லாம் தோன் ஏதத் விலட்சணம் இவைகளுக்கு வேறானதாக அகம் தன்னை நான் பிரம்ம இதி வித்யாத் நான் பிரம்மமாக இருக்கிறேன் சர்வசரீர சர்வ வஸ்து அதிஷ்டானம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் விலக்கணமாக தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் தன்னை பிரம்மமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் ஜீவாத்மா பரமாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கார் ஆகினால தன்னை பிரம்மமாக அறிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட பிரம்மம்னா நிர்மலம் பிரம்ம இதுலேருந்து தெரிகிறது நிர்குணம் பிரம்ம சகுண பிரம்மமாக தன்னை அறிய முடியாது சகுண பிரம்மன் சகுண ஜீவன் வேற வேற பேதம் இருக்குது நிர்குண ஜீவகா நிர்குணம் பிரம்ம அதெல்லாம் ஒன்று நிர்குண ஜீவன்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டோம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லு உடம்போட சேர்ந்துட்டால் நான் சகுணன் உடம்பை பிரித்தா பிரித்து புரிஞ்சுட்டால் நான் நிர்குணன் நிர்குணா அகம் சகுணோபாதியோட சேர்ந்தா சகுணோகம் ஆனால் சகுணோபாதியை என்னால் நீக்க முடியும் ஆகையினால நிர்மலம் பிரம்ம இதி வித்யாத் அகம் நிர்மலம் பிரம்ம இதி வித்யாத் இதற்கு வேறான இந்த சரீரம் முதலானவைகளுக்கு வேறான நிர்குணமான பிரம்மன் என்று என்னை நான் அறிந்து கொள்ள வேண்டும் நான் பிரம்மம் என்று ஒருவன் அறிந்து கொள்வான் ஆக இப்படி இருக்கு தன்னை நிர்மலமான பிரம்மமாக நான் நிர்மலமான பிரம்மன் என்று அறிந்து கொள்வான் தன்னை தண்ணீராக அலை தன்னை தண்ணீராக அறிந்து கொள்ளட்டும் என் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் நகை தன்னை தங்கமாக அறிந்து கொள்ளட்டும் நம்ம உதாரணத்தை விடவே விடாது அது மாதிரி எல்லாம் என்னெல்லாம் படித்தோமோ அபரோக்ஷானுபூத்தியிலையும் ஒரே திருஷ்டாந்தமயம் அதை ஞாபகம் வச்சிக்கணும் சரி அந்த இதை திரும்பவும் விசாரம் பண்ணுற அதாவது ஆத்மான் ஆத்ம விவேகம் தொடர்கிறது தேகாநத்வான் மே ஜன்ம ஜராஷலயாதயா ஷயிரேஜன்ம ஜராரிந்திரித்த மே ஜென்ம ஜஜரா கார்ஷ லயாதயா நாஸ்தி ரொம்ப நேரம் பழிச்சுட்டும் என்ன சொல்லுவோன்னா கண்டிப்பாக ஜென்மா இருக்கும் சுவாமி எனக்கெல்லாம் அதாவது அது வந்து அது பணியும் நினச்சிக்கிறாங்களா புரிஞ்சு பேசுகிறாங்களா தெரியாது நிறைய பேருக்கு அது என்னென்னு கேட்டால் நம்ம விழு விழுந்து விழுந்து திரும்ப திரும்ப உனக்கு ஜென்மா இல்லை ஜென்மா இல்லை நீ பிறக்கவே இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் புஸ்தகத்தில் போட்டிருக்கு நீங்களும் சொல்கிறே எனக்கும் புரியறது இருந்தாலும் எப்படி பாருங்கள் புஸ்தகத்துலேயும் போட்டிருக்கு நீங்களும் எடுத்து விளக்கி சொல்கிறீங்க எனக்கும் புரியறது இருந்தாலும் என்ன மாதிரி ஜென்மா அது என்ன காரணம்னா அந்த மனசோடு இருக்கிற ஐடென்டிஃபிகேஷன் இந்த ஷரீர் மனசோடு ச அந்த அபிமானம் இருக்கே ஆகையினால் அது என்ன சொல்ல தோன்றுகிறது எல்லாம் யாருக்கோ சில பேருக்கு தான் கிடைக்கும் எனக்கு புரியறது ஆனால் யாருக்கோ சில பேருக்கு தான் அது என்னது இதுவே முரண்பாடு புரியறது அதனால் எனக்கு ஜென்ம இல்லைன்னு சொல்ல வேண்டாமோ இல்லை இல்லை அப்படி சொன்னால் அது உண்மையாக இருக்கணுமோ இல்லையோ இப்போ நீ படித்தது உண்மையாக இல்லையா அப்பா படித்தது உண்மையாக இல்லையாப்பா நான் படித்தது அதில் சொல்லியிருக்கிற விஷயம் புரியறதா இல்லையா புரியறதான் புரியறது அது உண்மையாக இல்லையா உண்மைதான் இருந்தாலும் அதுதான் அந்த அளவுக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷன் அந்த பிடிப்பு இருக்குது விடமாட்டேங்கிறது அது தேகாத்ம புத்தி தான் பலமாக இருக்குது ஜீவாத்ம புத்தியே தகராறு இருந்தாலும் தேகாத்ம புத்தி அவ்வளோ தூரத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறது அதாவது தன்னை குறுகியவனாகவே பார்த்து அந்த குறுகினவனா பார்க்கிற அந்த புத்தி நம்மளை விட்டு போக மாட்டேங்கிறது அதுக்குதான் இதெல்லாம் திரும்ப திரும்ப படிக்கிறது என்ன சொல்றாரு பாருங்க எனக்கு ஜென்மாவே கிடையாது நாம் புறக்கவே இல்லை நான் பிறக்கவே இல்லை ஜீவதிருஷ்டியில பார்த்தாலே கிடையாது ஜீவனுக்கே ஜென்மா கிடையாது சரீரத்துக்கு தான் ஜென்மா ஷரீர ஜீவன் சரீரம் எடுக்கிறான்னு சொல்றோம் ஜீவன் ஸ்தூல ஷரீர சம்யோகா ஜென்ம ஸ்தூல ஷரீர வியோகா மரணம் ஸ்தூல ஷரீரத்தோடு நமக்கு இருக்கிற ஏற்படுற சம்பந்தத்துக்கு பிறப்புன்னு பேர் இந்த ஸ்தூல சரீரத்திலேருந்து விடுபடுறத்துக்கு பேர் மரணம்னு பேர் சூக்மசரீரத்துக்கே ஜென்ம மரணம் கிடையாது சூக்மசரீரத்துக்கு ஜென்ம மரணம் மாறுதல் உண்டு அந்த மாறுதலையே ஜென்ம மரணம் சொல்லிக்க வேண்டிதான் ஆனா சூட்ச்ம சரீரத்துக்கு கூட ஜென்ம மரணம் கிடையாது என்ன ஆனால் அது சித்தாந்தப்படி மிச்சம் அது வேற விஷயம் இருந்தாலும் என்ன சொல்கிறார் எனக்கு ஜென்மா கிடையாது அப்போ நீங்கள் அதுலேயே போட்டுக்கணும் அதை ஜென்ம கிடையாது லயம்னு போட்டிருக்காரு லயமும் கிடையாது லயம்னா என்ன அர்த்தம் மரணம் மரணமும் கிடையாது நமே மிருத்து சங்கா நமே ஜாதி பேதா லயமும் கிடையாது அதில் நடுப்புற ரெண்டு பதமும் இருக்கு ஜரா கார்ஷய ஆதையாக வேற போட்டிருக்கு இன்னும் என்னெல்லாம் அவஸ்தையோ எல்லாம் சேர்த்துன்னு இருக்கார் ஜரான்னா முதுமை நான் பிறக்கவே இல்லைன்னா நான் கழவன் ஆகிட்டேன் கழுவி ஆயிட்டேங்கிறது உண்டோ அப்படின்னா அதனால் அதுவும் கிடையாது ஜரான்னு சொன்னால் முதுமை முதுமை கார்ஷியம் கார்ஷ்யம்னா இழைச்சி போகிறது கார்ஷ்யம் பீணகான்னா குண்டுன்னு அர்த்தம் கார்ஷ்யம்னு சொன்னால் இழைச்சி போகிறது கிருஷத்தா கிருஷஸ்ய பாவகா கார்ஷ்யம் கார்ஷ்யம்னு சொன்னால் இன்னொரு அர்த்தம் இருக்குது துர்பலம் எனக்கு ஒரு காலத்தில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் ஓடி ஆடி விளையாடின்ட்டு இருந்தேன் எல்லாம் பண்ணின்ட்டு இருந்தேன் இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா நான் ரொம்ப முடியலை நடக்க முடியல ரெண்டு எட்டு வச்சா நாலு பதினஞ்சு மூச்சு வாங்குறது அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் அடி அதெல்லாம் தான் சொல்கிறார் அது யாருக்கு உடம்புக்கு அக ஜன்ம ஜரா கார்ஷிய லய ஆதயா ஆதயான்னா முதலானன்னு அர்த்தம் வியாதி ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தரிசனம் அது வந்து அது ஒரு குணம்னு சொல்லியிருக்கார் பகவான் இதெல்லாம் இந்த தோஷத்தை தெரிஞ்சுக்கணும் இதிலிருந்து விடுபடணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கு கீதையில் ஆக மே மேக்கு ஜன்ம ஜரா கார்ஷ லயாதயா நாஸ்தி குதா எதனால் கிடையாதுங்கிறீங்க தேக அந்நியவாத் தேக அந்நத்வாத்னா தேக வதிரிக்துவாத் உடலுக்குத்தான் இந்த பிறப்பு மரணம் முதுமை இழைப்பு வலிமின்மை நோய் அவையெல்லாம் அதுக்குத்தான் எனக்கு கிடையாது இப்போ இந்த வாக்கியம் சத்தியமாக இல்லையா சத்தியங்கிறது சாஸ்திரம் போய் சொல்லுமா அப்போ நாம் அதை நம்ம ஏற்றுக்கொண்டோமானா அதுதான் உண்மை ஆஹா தேக விலக்ஷத்வாத் தேக அந்நியவாத் தேக வதிரிக் துவாத் அதனால எனக்கு கிடையாது இதுலேருந்து அர்த்தம் என்னன்னா எனக்கு வந்து இந்த இந்த வேறாக இருக்கிறதுனால இந்த தேகத்தோட தர்மமெல்லாம் என்னுடைய தர்மம் அல்ல இதனுடைய தன்மைகள் என்னுடைய தன்மைகள் அல்ல இளமை பருவமும் முதுமை பருவமும் தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் எவ்வனம் ஜரா ததா தேகாந்தரப்பிராப்தி தீர்த்த தற்ப ந முஹியதி புத்திசாலி இதில் மயங்க மாட்டான் ஆகையினால இது வந்து ஷரீரத்தோட தர்மம்பா ஒன்றும் பண்ண முடியாது அது நீன்னு ஏன் நினச்சிக்கிறேன் ஆக ஷரீரம் நீ இல்லாததால் ஷரீரத்தினுடைய தர்மங்களும் உனக்கு கிடையாது என்பதை நீ புரிந்துகொள் அப்படிங்கிற நான் அடுத்தது சப்தாதி விஷயை சங்கா நாஸ்தி சப்தாதி விஷயை சங்கஹா நாஸ்தின்னா என்ன அர்த்தம் சப்தாதி விஷயங்களோடு சப்த ஸ்பரிஷ ரூபரச கந்தம் சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் இவைகளோடு எனக்கு தொடர்பும் இல்லை நல்லா ஜிலேபியை சாப்பிட்டு ஜிலேபியோ மைசூர் பாகோ எனத்தையோ சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ என்னாச்சு அதோட சங்கம் ஏற்படுறது அவர் சொல்கிறார் ஏ சப்தாதி விஷயங்களோடு எனக்கு சங்கமே இல்லைங்கிறார் அது எப்படி சுவாமி சொல்கிறீங்க நல்லா வந்து தோசை மிளகாப்படியெல்லாம் தொட்டுந்து சாப்பிட்டு அது எப்படி சுவாமி சொல்கிறீங்க அப்படின்னு அந்த உதாரணம் சொல்லுவாங்கள்ல வேதவியாசர் நான் உபவாசம் இருப்பது உண்மையானால் அப்படின்னு சொல்லுவாருங்கிறார் அது மாதிரிதான் சப்தாதி விஷயை சங்ககா நாஸ்தி ஏன் அப்படின்னா இந்திரியங்களுக்குத்தானே விஷயங்களோட சம்பந்தம் இந்திரியங்களுக்குத்தான் ஞானேந்திரியங்களுக்கு ஞானேந்திரிய விஷயங்களோட சம்பந்தம் மெய்வாய் கண் மூக்கு செவி இவைகளுக்கு சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் இவைகளோடு தொடர்பு இருக்கிறது எனக்கு கிடையாது ஏன்னா நெரிந்திரிய தயா நெருந்திரியத்வாத்னு அர்த்தம் ஹேதவ் திருத்தீயா அப்படின்போ ஹேதௌ பஞ்சமி ஹேதௌ திருத்தீயா முதல்ல தேக அந்நியவாத்துங்கிறது பஞ்சமி விபக்தி இது வந்து நிரிந்திரியத்தையாங்கிறது திருத்தீயா விபக்தி ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம் ஹேத்துன்னு அர்த்தம் நிரீந்திரியத்வாத் எனக்கு இந்திரியங்கள் இல்லாததால் நான் இந்திரியங்கள் கிடையாது ஆகையினால எனக்கு எந்த விஷயங்களோடையும் சம்பந்தமே கிடையாது ஞாபகம் வச்சுக்கணும் தர்மமாக சம்பந்தம் இருக்கலாம் கிரகஸ்தனுக்கு தர்மமாக சம்பந்தம் இருக்கலாம் சன்னியாசிக்கு தர்மமாக கூட இந்திரிய விஷயங்களில் சம்பந்தம் இருக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுங்கள் ஏதோ இந்த சரீர சாரீரம் கேவலம் கர்மக்குருவன் அப்படின்னு கீதையில் சொன்ன மாதிரி ஏதோ பிக்ஷாண்ண மாத்திரேனச்ச துஷ்டி மந்தா அன்னம் ந துயாச்சியதாம் எனக்கு வந்து நல்ல டேஸ்டி ஃபுட்டு பண்ணி கொடுங்கோன்னு கேட்கப்படாதான் எல்லா பக்தாலெலாம் வந்து சொல்லுவார் நாங்கள் ரொம்ப நன்னாக பண்ணுவோம் எல்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியுமா நமக்கு என்ன பண்ண நம்ம நம்ம என்ன நம்ம தர்மம் என்னன்னு தெரியுமோ தெரியாது பாவம் என்னத்தை சாப்பிட்றாரோ தெரியல அதனால் வந்து நாங்கள் இப்படி கொடுக்குறோமே அப்படி கொடுக்குறோமேலாம் சொல்லுவாங்க ஆனால் வந்து சாஸ்திரம் அதில் எல்லாம் மனசு போகக்கூடாதுங்கிறது சுவாது அன்னம் நது யாச்சியதாம் விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதாம் டேஸ்டி ஃபுட்டை தேடி போகப்படாது விதிவசாத் பிராப்தே விதிவசாத் பிராப்த்தே என்னென்னா ஏதோ கிடச்சதை சாப்பிடணும் அது டேஸ்டாக இருந்தாலும் சரி டேஸ்ட் இல்லாட்டாலும் சரி கிடச்சது சாப்பிடணும் நல்ல நமக்கு பிடிச்ச ஆகாரம் கிடச்சி விடுத்தா சந்தோஷப்படாதேங்கிறது விதிவசாத் பிராப்தேன அந்த அந்த ரெண்டாக பிரிக்கிறோம் விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதாம் விதிவசாத் பிராப்த்தே சதி ந சந்துஷ்யதாம் கிடைச்சதை கொண்டு சந்தோஷப்படு கிடைச்சது உனக்கு பிடிச்சது கிடைச்சாலும் ஆகா நமக்கு இன்னைக்கு கிடைச்சி கொடுத்து நம்ம என்னமோ ஜென்மாந்திரத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு எல்லாம் நினச்சுடாத அப்படி அர்த்தம் அது ஆகா நெருந்திரிய தயா நச்ச எல்லாம் நீங்கள் அது விளக்கமாக போடணுன்னா இருக்கலாம் நான் எதையும் கேட்பதில்லை நான் எதையும் உகர்வதில்லை நான் எதையும் சுவைப்பதில்லை நான் எதையும் தொட்டு உணர்வதில்லை நான் முகர்வதில்லை நான் எதையும் பார்ப்பதில்லை ஏனென்றால் நான் பார்க்கும் இந்திரியங்கள் அற்றவன் கேட்கும் இந்திரியங்கள் அற்றவன் முகரும் இந்திரியங்கள் அற்றவன் அதோடு இருக்கிற சம்பந்தத்தை இது மித்யா சம்பந்தா இந்த சம்பந்தம் வாஸ்தவம் கிடையாது ஆக நெருந்திரிய தயா நச்சான் அவ்வளோதான் விஷயம் இது ச என்ன விஷயம் எனக்கு ஜென்ம மரணம் ஜராக்காஷயாதய நாஸ்தி தேக அந்நியவாத் நிரிந்திரியத்வாத் சப்தாதி விஷயை சங்கா நாஸ்தி இப்படியும் போடலாம் அப்படியும் போடலாம் முதல்ல எப்படி போட்டோம் நம்ம பாடம் படிக்கிறது எப்படி சொல்லுவோம் அது வந்து இதை சொல்லிவிட்டு முதல்ல சாத்தியத்தை சொல்லிவிட்டு ஹேத்துவை சொல்லுவோம் ஹேத்துவை சொல்லியும் சாத்தியத்தை சொல்லலாம் அது என்னது ஹேத்துவை சொல்லிட்டு சாத்தியத்தை சொல்வது எனக்கு ஜென்ம கார்ஷ லயாதயா நாஸ்திங்கிறது சாத்தியம் தேக அந்நத்வாத்துங்கிறது இதெல்லாம் தர்க்க பாஷை தர்க்க மலை நெருப்பை மலை நெருப்பை உடையது வன்னிமான் அப்படி அது சாத்தியம் அதுக்கு ஹேத்துவ என்னென்னா தூமவத்வாத் அப்படி அது பர்வத்தா வன்னிமான்னு சொல்லிட்டு தூமவத்வாத்து சொல்லலாம் தூமவத்வாத்து பர்வத்தா வன்னிமான்னு சொல்லலாம் அது மாதிரி இங்கே எப்படி புரிஞ்சுக்கணும்னா மே ஜன்ம கார்ஷலயாதய நாஸ்தி தேக அந்நியவாத் தேக அந்நநாத்து மே ஜன்ம கார்ஷலயாதய நாஸ்தி இப்படி மாற்றியும் போடலாம் அதே மாதிரி தான் அதையும் பண் நிரீந்திரியத்தையா சப்தாதி விஷயை அாணோயுசன <pedisca> अप्राणो राग भय அப்பணோமசனாத்வேஷய நாஸ்தி புரியும் எல்லாம் சிம்பிள் தான் எனக்கு துக்கம் கிடையாது அஷ்டமத்து சனியோ ஏழரை சனியோ கிடையவே கிடையாது அப்படி சொன்னா தான் எனக்கு ஒரு ஆனந்தம் அதனால் அதை சொல்லிவிடுவேன் அதனால் எனக்கு துக்கம் கிடையாது அது மாத்திரம் இல்லை ராகம்னா என்ன பற்று துவேஷம்னா என்ன வெறுப்பு விருப்பு வெறுப்பு பயம் பயம்னா அச்சம் அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ என்ன வரப்போகிறதோ தெரியலையே இன்னும் அஞ்சு வருஷம் கழித்து வரப்போகிற சரணி மணி மரண சனின்னு சொல்லி வச்சுடுவான் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க வரப்போகிறதுன்னு சொன்னாலே போய் வந்துடும் பயம் வந்துடும் பயம் வந்துடும் ஒன்றும் வேண்டாம் அங்கே ஆசிரமத்தில் பாம்பு இருக்குன்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சு போனேன் அப்பன்னா ராத்திரி வரக்கூடாது உடனே முடிவு பண்ணிப்போம் முடிவு பண்ணிப்போம் ராத்திரி வந்தால் எங்கேயா பாம்பு கடித்து கடிச்சு வச்சு கிச்சு ஏதோ ஆயிடுத்துனா என்ன பண்ணுறது ஆகையினால நமக்கு வந்து அந்த பயம் வந்துடும் பயப்படாது சொன்னாலே என்னவோ பண்ணுறது பாம்பு உண்மையிலே ஒன்றும் பண்ணாது நம்ம தான் பாம்பை எதாது பண்ணாமல் இருக்கணுமே தவிர பாம்பு தான் நம்மளை கண்டு பயப்படுறது அதனால தான் அது கண்ணுக்கு படாமல் தனியாக இருக்குது நம்ம முன்னாடி வந்தால் நம்மளை எதாது பண்ணிவிடுவானோ அப்படின்னு பயந்துகிட்டு தான் இருக்குது ஆஹ் துக்க ராகத்வேஷ பயாதயா நாஸ்தி எந்த விதமான உணர்ச்சிகளும் எனக்கு கிடையாது அங்கேயும் ஆதையாக போட்டிருக்கிறதுனால நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கோங்க இப்போ அதாவது மதம் மாச்சரியம் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் மாத்தரியம் எனக்கு காமம் இல்லை குரோதம் இல்லை லோபம் இல்லை மோகம் இல்லை மதம் இல்லை மாத்தரியம் இல்லை அதெல்லாம் எந்த விதமான நல்ல உணர்ச்சிகளும் இல்லை கெட்ட உணர்ச்சிகளும் இல்லை ஆக எந்த விதமான விறத்தியும் இல்லை துக்க விற்த்தி சுகவடலை அதனால் சுகத்தை சேர்த்துக்கணும் நீங்கள் சுகம் துக்கம் ராகத்வேஷம் பயம் எல்லா விதமான எண்ணங்களும் விறத்திகளும் எனக்கு இல்லை ஏன் அப்படின்னா அமனஸ்துவாத் ஹேது நான் மனமாக இல்லாததால் மனசுக்குத்தான் இதெல்லாம் எனக்கு கிடையாது நீங்கள் பாட்டுக்கு சொல்லு மனசில் தோன்றதெல்லாம் சொல்லுவீங்களோ அப்படின்னா அப்படி இல்லைப்பா நான் சொல்லலை வேதம் சொல்கிறது ஆத்மாவுக்கு மனசு கிடையாது ஆத்மாவுக்கு பிராணன் இல்லை ஆத்மாவுக்கு மனசு இல்லை ஆத்மாவுக்கு என்னது அஜானமும் இல்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கு அதை தான் அவர் சொல்ல அப்ராணோ ஹமனா சுப்ரஹா இத்தியாதி இத்தியாதின்னா இது மாதிரி நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு ஸ்ருதி சாசனாத் அது ஹேத்து அமனஸ்துவாத்துன்னா ஏன் அமனஸ்துவாத்துக்கு என்ன ஹேத்து அமனஸ்துவாத்து அமனஸ்துவாத்னா மனம் மனமற்றதால் நான் மனமாக இல்லாததால் கிடையாதுன்னா மனமாக இல்லை நான் மனசு இல்லைங்கிறது உங்களுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னா வேதம் பிரமாணம் திவ்யோ ஹமூர்த்த புருஷ சபாஹ்யாபியரோ ஹஜா ஹப் பிராணோ ஹியமனா சுப்ரஹ ஹக்ஷரா பர முண்டகோ மந்திரம் மாதிரி நிறைய இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு ஆத்மா மனசு இல்லை இத்தியாதி இத்தியாதின் அப்ராணோஹமுப்ரஹாங்கிறது இன்வெர்ட் காமாஸ் ஓட்டுக்கணும் இத்தியாதி இது முதலான வேத மந்திரங்கள்லாம் நிறைய சொல்லி இருக்கிறது தஸ்மாத் வா ஏ தஸ்மாக மனோமயாத் அந்யோந்தர ஆத்மா விஜா நமயா அப்படி சொன்ன உடனே மனோமய கோஷம் நிஷேதம் என்னப்படுறது உபநிஷத்தில் இது மாதிரி இன்னும் நிறைய வாக்கியங்கள் இருக்குதுன்னு சொன்னதுனால நிறைய எடுத்து தெரிஞ்சுக்கணும் நம்ம ஆக இத்தியாதி ஸ்ருதி சாசனம் எல்லா உபனிஷத்துக்கள்லேயும் ஆத்மாவுக்கு மனசு இல்லை அப்படிங்கிற கருத்து சொல்லப்பட்டிருக்கு அதனால் அந்த ஸ்ரு அதை அதை வச்சுட்டு நம்ம என்ன சொல்கிறோம் நாகம் மனஹா நான் மனமல்ல நாகம் விறத்தி விற்தகி நான் விறத்தியும் இல்லை தாட்டு கிடையாதுன்னு அர்த்தம் நமக்கு ப்ராப்ளம் எல்லாம் எது நமக்கு எல்லாம் எங்க இருக்குது எல்லாம் விருத்திதான். தான் அந்த விற்பி வந்து சத்தியம்னு நினைக்கிறோம் நம்முடைய எண்ணங்கள் உண்மை என்று நாம் நினைக்கிறோம் நம்முடைய எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது நம்முடைய எண்ணங்கள் எதுவும் உண்மையாக இல்லை மாறிக்கொண்டே இருக்கிறது அனித்தியமாக இருக்கிறது அனித்தியமாக இருப்பது சத்தியமாகாது அனித்தியமாக இருப்பது சத்தியமாகாது எது நித்தியம் தத் சத்தியம் எது அனித்யம் தன்மித்யா அதுதான் லட்சணம் எது நித்தியம் மூணு காலத்துலையும் எது இருக்குமோ அதுக்கு பேர் தான் சத்தியம்னு பேர் ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் இல்லாமல் போகிறதுக்கு பேர் சத்தியம் கிடையாது ஆனால் இருக்கிற மாதிரி இருக்கேன்னா இருக்கிற மாதிரி தானே இருக்குது இல்லை இருக்கிற மாதிரின்னு சொல்லிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கு அதுதான் மித்யாங்குறோம் மாறிக்கொண்டே இருக்கே ஆகையினால அது உண்மையல்ல ஆகையினால எண்ணங்களை மதிக்காதே எண்ணங்கள் உண்மையல்ல அது எவ்வளவு உயர்ந்த எண்ணமாக இருந்தாலும் அந்த எண்ணம் உண்மையல்ல எண்ணங்கள் உண்மையல்ல என்கின்ற எண்ணம் உண்மையானதா எண்ணங்கள் உண்மையல்ல என்கின்ற எண்ணம் உண்மையானதா அப்படின்னு கேட்டால் அதுவும் உண்மையானது இல்லை அந்த எண்ண எண்ணங்கள் உண்மையானது அல்லங்கிற எண்ணமானது எண்ணங்கள் உண்மையல்லங்கிறதை உணர்த்தி விட்டு தானும் உண்மையல்ல என்பதை உணர்த்தி விடுகிறது அஜான கலுஷம் ஜீவம் ஞானாபியாசாத் விநிர்மலம் கிருத்வாஜானம் ஸ்வயம் நஷ்யேத் ஜலம் கதகரேணுவத்து அப்படின்னு எங்கே சொல்லியிருக்கு இதே புஸ்தகத்தில் இருக்கு இதே ஆத்மபோதத்தில் தான் இருக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்பிராணோ ஹமனா சுபிராதி சரி அடுத்த ஸ்லோகம் நிர்ணோ நிஷ்கிரியோ நித்ய நிர்விகல்போ நிரஞ்சன நிர்வாகோ நிரகார नित्य मुक्त निर्गुण निष्क्रियो निर्विकलो निर निर्विकारित मुक्त एम्ब இருந்தாலும் சுருக்கமாக அர்த்தம் சொல்கிறேன் அஸ்மின் உணருக்கு எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் அஹம் நகம் கதை சப்ளாய் பண்ணிக்கணும் அஹம் நிமிய அஸ் அஹம் நித்திய அஸ் அஹம் நர் அஹம் நிரஞ்சனா அஸ் அஹம் நர் அஸ் அஹம் நிராக்க அஸ் அஹம் நித்தமுக அஸ் அஹம் நிர்மலா அஸ்மி ஒன்பது லக்ஷணம் சொல்கிறார் இதை ஞாபகம் வச்சுக்கணும் இதெல்லாம் வந்து புரிகிறதுக்காக ஆத்மாவோடய லக்ஷணங்களை இந்த வாக்கியங்கள் உணர்த்துகிறது நிர்குணகா அஸ்மின்னா என்ன அர்த்தம் குணமற்றவன் எந்த குணமும் அற்றவன் எனக்கு நற்குணங்கள் தீய குணங்களும் இல்லை நற்குணங்களும் இல்லை அஹதுகுண சுகுணசாட்சி அஹம் நகுணா துணுண அதிஷான சாட்சி அஹம் நகுணா இப்படி வேணாலும் போடலாம் மிது துர்ண மிண அதிஷான சாட்சி அஹம் ந நல்ல குணம் கெட்ட குணம் ரெண்டு குணமும் ரெண்டு குணமும் மித்யா இந்த குணத்துக்கு ஆதாரமான நான் நிர்குணன் நிர்குணா நமக்கு நல்ல குணம் இருந்தா ஏதோ பகவானுடைய கிருப்பையினால நம்ம ஏதோ பெரியவங்களுடைய அனுகிரகத்தினால் எனக்கு சத்குணா நற்குணம் உடையவன் நற்பண்புகள் நினைக்கிறேன் அப்புறம் வந்து ஏதோ பாபம் வந்ததுன்னா நமக்கு வந்து ஏன் இப்படி கெட்ட குணங்கள்லாம் வர்றது தெரியறது இல்லை திட்டிவிடுறேன் குற்ற உணர்ச்சி வேறு அதாவது நல்ல குணம் இருந்தால் நல்ல குணம் இருக்குதுன்னு பெருமைப்பட்டுக்கிறோம் கெட்ட குணம் இருந்ததுன்னா கெட்ட குணம் போக மாட்டேங்கிறதுன்னு சொல்லி துக்கப்படுறோம் வருத்தப்படுறோம் அது எல்லாத்தையும் இது நீக்குகிறது அதுக்காக வேண்டி என்ன வேணாலும் அக்கிரமம் பண்ணிட்டு அர்த்தம் இல்லை அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அதர்மத்திலேருந்து தர்மத்துக்கு போய் அதுக்கப்புறம் அதர்மத்தை தர்மத்தினால் ஜெயிச்சு பிறகு ஞானத்தினால தர்மத்தை விட்டும் விலகணுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன் அதெலாம் அப்பன்னா வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு அந்த அர்த்தத்தில் சொல்லலை புரிஞ்சுக்கணும் அகம் நிர்குணகா அஸ்மி அகம் நிஷ்கிரியா அஸ்மி கிரியாரகிதா நான் செயலற்றவன் உடலும் உள்ளமும் செயல்படுகிறது உடலும் உள்ளமும் செயல்படுகிறது நான் செயல் செயலற்றவன் எல்லாத்தையும் போட்டுக்கணும் நான் செயல் புரிந்ததும் இல்லை செயல் புரிந்து கொண்டு இருக்கவும் இல்லை செயல் புரிய போவதும் இல்லை தோற்றமான இந்த உடம்பு மனம் செயல் புரிந்து கொண்டு கிரியா சாட்சி கிரியா அதிஷ்டான போடணும் கிரியா சாட்சி எல்லாத்தையும் மித்யா சேர்க்கணும் அப்போதான் புரியும் இல்லாட்டி அது சத்தியமாயிடும் மித்யா கிரியா சாட்சி மித்யா மித்யா கிரியா அதிஷ்டானம் மித்யா கிரியாதி ஞாபகம் வச்சுக்கணும் மித்யக்கிய அதிஷ்டானம் எப்பவுமே சத்தியந்தான் ஆகினால அகம் நிஷ்கிரியோஸ்மி செயலற்றவன் நான் தப்பாக செஞ்சுட்டேனே நல்லா செஞ்சுட்டேனே ரெண்டும்ங்கெட்டானா செஞ்சுட்டேனே அப்படிலாம் வந்து அதுக்காக வேண்டி இது இதுக்கு தான் வந்து வயசான காலத்தில் இதெல்லாம் படிக்கிறது ஏன்னா ஒரு காரியம் இருக்குது அப்போ வந்து அப்போ நிஷ்கிரியோஸ்மின்னு சொன்னால் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது அதாவது சௌரியமாக இருக்கும் இல்லாட்டி சின்ன வயசில் எங்கேயா சொல்லி வச்சுட்டோம்னா இதுதான் சௌரியமாக போச்சுன்னு பண்ணுற அக்கிரமத்தெல்லாம் பண்ணிவிட்டு நிஷ்கிரயோகம் அப்படின்னா அப்புறம் அவள் தண்டனையும் கொடுத்துட்டு சொல்லணும் அதுவும் ஆத்மா எப்படி ஜெயிலில் போட முடியும் உடம்பை தான் ஜெயிலில் போடுறேன் அப்படின்னு சொல்லி திருக்கி போட இல்லை எப்போவும் வேதாந்தத்தை விபரீதமாக அர்த்தம் பண்ணிடக்கூடாது அஹம் நித்திய அஸ்மி காலாத்தீத்தம் அஹம் நித்திய அஸ்மி எதெல்லாம் திருஷ்யமோ அதெல்லாம் அனத்தியம் எதுசியம் தது அனித் அனித் இல்லை நான் நித்தியம்னு அர்த்தம் அகம் நிர்விகல்பா விகல்பரகிதா விகல்பம்னா இங்கிலீஷில் டிவிஷன் தமிழில் வந்து வேறுபாடு பிரிவு தமிழில் பிரிவுன்னு அர்த்தம் பிரிவற்றவன் அறியப்படுற விஷயங்கள்னால் பல்வேறு பிரிவுகளே உடையதாக இருக்குது மனசுக்குள்ளே எத்தனையோ விகல்பங்கள் விகல்பம்னா தப்பான எண்ணங்கிற அர்த்தம் இல்லை விகல்பம்னா பிரிது பிரிவுன்னு அர்த்தம் ஆஹ் நெருவி கல்பா பிரிவற்றவன் நான் நிரஞ்சனஹா நிரஞ்சனஹா அஞ்சனம்னா அழுக்கு மைய அஞ்சன மையும்பான் அஞ்சனம்னாலே மெய் தான் அதில் அஞ்சன மை அம்பிகே எம்பிரான் ஒரு பாட்டே இருக்கு இந்த கற்பகவல்லி பாட்டில் அஞ்சன மையிடும் அம்பிகே எம்பிறான் அஞ்சனம்னாலே மைய மலையாளத்தில் ஒரு இது உண்டு அஞ்சனம் என்னது நான் அறியும் மஞ்சளை போலே வெளித்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மையின்னா என்னென்னு தெரியும் மஞ்சளை மாதிரி வெள்ளையாக இருக்கும்னா அதனால் அஞ்சலை மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு ஆகிடுச்சு அது அஞ்சனம்னா இங்கே அழுக்கு மையின்னு அர்த்தம் கருப்பு மைய் இழுக்கு அது வந்து அஞ்சனம்னு சொல்கிறது நிரஞ்சன நிர் அஞ்சனகா நிரஞ்சனகா நிற்குணா நிஷ்கிரியகா நிர்விகல்பா நிரஞ்சனகா மாசற்றவன் அர்த்தம் நம்ம என்ன சொல்கிறோம் உடம்பில் அழுக்க வந்துடுதுன்னா அழுக்காகிடுத்து எத்தனை சொப்பு போட்டாலும் போக மாட்டேங்கிறது அப்படிலாம் வச்சு கல்லை வச்சு தேய்ச்சாலும் போக மாட்டேங்கிறது அப்படி சொல்லி உடம்பில் இருக்கிற அழுக்கை நம்முடைய அழுக்காக நினச்சிக்கிறோம் அதே மாதிரி மனசில் இருக்கிற மாசுகளையும் நினைக்கிறோம் எல்லாத்துக்கும் மேலே மகா மாசு என்னது அஜ்ஞானம் நீங்கள் இதெல்லாம் இந்த நிரஞ்சனா நிர்மலகா ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் சொல்லணும் மாசற்றது மாசற்றது அப்போ இது போட்டுக்கணும் ஸ்தூல சரீர மலரஹிதா சூக்ஷ்மசரீர மலரகிதா காரணசரீர மலரஹிதா அப்படி போட்டுக்கணும் அவ்வளோதான் ஒரு ஒரு உடம்புலையும் அழுக்கு இருக்குது ஸ்தூல சரீரத்துலையும் இருக்குது மனசுலையும் இருக்குது எல்லாத்துக்கும் மேலே மகா அழுக்கு அறியாமைங்கிற அழுக்கு ஆகையினால நிரஞ்சனோஸ்மி நிர்மலோஸ்மி நிர்விகாரோஸ்மி விகாரம்னு சொன்னால் மாற்றங்கள் மாற்றங்களுக்கு ஆதாரமாக இருக்கின்றனான் மாற்றங்களை அறிகின்ற நான் மாற்றமற்றவன் சவிகார சாட்சி அகம் நிர்வீக்காரா அஸ்மி எல்லாத்துக்கும் சாட்சி சௌரியம் எல்லாத்தையும் சாட்சி போட்டுட்டோம்னா சௌரியமாக இருக்கு என்னுடைய மனசுல ஏற்படுற உடம்புல ஏற்படுற உலகத்தில் ஏற்படுற மாற்றங்களை எல்லாம் அறியிற நான் மாறாதவன் நான் இன்னொன்னு நிராகார வடிவமே கிடையாது ஆகாரம்னா ரூபம் ரூபம்னா வடிவம் வடிவமற்றவன் நான் நிராகாரோஸ்மி அப்புறம் அடுத்தது நித்திய சாதாரணமா என்ன முக்திங்கிறது என்ன நான் ஒரு காலத்துல பந்தப்பட்டிருந்தேன் இப்ப நான் முக்தி அடைஞ்சுட்டேன் முக்தி அடைஞ்சுட்டேன்னா அது அனித்யம் எது ஆகத்தம் தது அனித்யம் எது ஆகந்துக்கம் வருமோ அது அனித்தியம் நித்தியம் வராது போகாது ரொம்ப முக்கியம் நித்தியம் வராது போகாது ஆகையினால என்ன சொல்றார் நான் எப்போவுமே முக்தனாக தான் இருக்கேன் நான் பத்தனாக தப்பாக நினச்சு விட்டேன் ஆக அனித்யபத்தா அனித்ய முக்தா அனித்யபத்தா அனித்யமுக்தா பந்தமும் அனித்யம் முக்தியும் அனித்யம் ஆகிடும் பந்தம் சத்தியம்னு சொன்னால் பந்தம் அனித்தியமாகும் பந்தம் சத்தியம் பந்தம் சத்தியம்னா பெரிய தோஷம் பந்தம் சத்தியன்னா போகாது பந்தம் சத்தியம் சொன்னால் எது சத்தியமோ அது நித்தியம் அது புரியுறது இல்லையா எது சத்தியமோ அது நித்தியம் ஆகையினால பந்தம் சத்தியம்னு சொன்னால் பந்தம் நித்தியம் இதுதான் அந்த ப்ராப்ளம் ஆனால் அவங்க மற்ற துவைத்த மதத்தில் என்ன பந்தம் சத்தியம் பந்த நிவிற்த்தி முக்தியும் சத்தியம்ங்கிறாங்க அது வந்து லாஜிக்கலாக ஸ்ருதி யுக்தி விரோதம் சாஸ்திரத்துக்கும் சரி யுக்திக்கும் விரோதம் பந்தம் சத்தியம்னு சொன்னால் ஒரு நாடும் மோட்சமே கிடையாது லாஜிக்கலாக பார்த்தேன் பந்தம் மித்தியான்னாத்தான் நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியும் அதனால் பந்தம் மித்தியான்னு புரிஞ்சுன்னு அர்த்தம் மோட்சம் தேவையில்லைன்னு ஆகிடும் ஆகையினால மோட்சம் வர்றதில்ல ரொம்ப முக்கியம் இது முக்தி அடையப்படும் ஆயின் முக்தி போகும் முக்தியை முக்தனாகவே எப்பவும் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகினால் அறியாமையினால் அப்படி சொல்கிறது நான் ரொம்ப கஷ்டப்பட்டதும் உண்மை அந்த கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இப்போ சந்தோஷமாக இருக்கிறதும் உண்மை அப்படின்னா சந்தோஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு துக்கம் வரப்போகிறதுங்கிறதும் தப்பா இல்லையா தப்பா சரியா ஏன்னா கஷ்டம் வந்தால் கஷ்டம் வரும் கஷ்டம் போகும் சுகம் வரும் சுகம் போகும் அதே மாதிரி பந்தம் வரும் பந்தம் போகும் முக்தி வரும் ஆமாம் சொல்லணும் இல்லை இல்லை சொல்ல அப்படி எடுத்துண்டா பந்தம் வந்தால் பந்தம் போகும் முக்தி வந்தால் முக்தியும் போகும் அப்போ என்ன பண்ணுறதுன்னா அனிர்மோக்ஷப் பிரசங்கா ஏப்பாப்பா இதுலேருந்து விடுபடவே முடியாதா சுவாமின்னு விடுபடவே முடியாது அவ்வளோதான் ஏன் இப்படி போட்டு ஆட்டி படைக்கிறார் இந்த ஆண்டவன் ஆண்டவன் அவர் எங்கே இருக்கார் பாண்டவன் எங்கே இருக்கார் அதுதான் தெரிஞ்ச அவர் என்ன ஆண்டவன் முகத்தை பார்த்து அவரோட ஒன்றே ஒன்று கேட்டு ஏண்டா சுவாமி என்னை படைச்ச என்னை படைக்கையில் என்ன நினச்சேன் அவர்கிட்ட அந்த பாட்டெல்லாம் பாடி காட்டணும் இதுலேருந்து எதுக்கு கதை சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க விட்டுடாங்க நித்திய முக்தோஸ்மி ஆகையினால நான் பந்தப்படவே கிடையாது பந்தஹா கல்பித்தா அதனால் நித்திய எப்பவுமே எவர் ஃப்ரீ இங்கிலீஷில் சொன்னால் எவர் ஃப்ரீ ஒரு நான் பந்தப்படவே கிடையாது எனக்கு பாண்டேஜே கிடையாது ஏதோ பேச்சுக்காக ஆரம்பிக்கிறவோ பாடம் நடத்துகிறதுக்காக உபதேசா தயம் வாதாக டீச்சிங்காக கொஞ்சம் இதெல்லாம் பேசுகிறோமே தவிர வாஸ்தவமாக விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணின உடனே கடைசியில் இதை சொன்ன உடனே நீங்கள் முதல்ல அப்படி பேசினீங்களே அப்படின்னா உன் லெவல் அப்படியா அதனால் நான் அப்படி பேசினேன் இனிமே வந்து உன் லெவல் அப்படியே தான் இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவான் இல்லை இல்லை கேட்டுன்னு தானே இருக்கேன் என் லெவலில் இம்ப்ரூவ் ஆகிட்டு தானே இருக்கு அப்படி அப்படின்னா இதை நீ ஒத்துக்க வேண்டியது தானே என்ன இல்லைன்னு நீங்கள் அன்னைக்கு சொன்னதெல்லாம் எனக்கு சந்தேகம் போகமாட்டேங்கிறது அப்படின்னா திரும்ப ஆரம்பிப்போம் தத்துவோதா சாதன சதுஷ்ட சம்பன அதிகாரணம் ஆரோக்கிய வேண்டியது இன்னும் நித்தியமுக்தோஸ்மி நிர்குணோ நிஷ்கிரியோ நித்தியோ இதை இந்த ஒரு ஸ்லோகத்தை கூட நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம் நிர்குணோ நிஷ்கிரியோ நித்யோ நிர்விகல் போரஞ்சன நிர்விகாரோ நிராகாரோ நித்யமுக்தோஸ்மி நிர்மலா இதை மனப்பாட மண்ணிண்டு இதை சொல்லிண்டு இதை ஜபம் மணிண்டு வெறுமனை ஜபம் மணி பிரயோஜனம் இல்லைது இது நமசிவாய நாராயணாய மாதிரி இல்லைது இது வந்து இதோட அர்த்தத்தை நல்லா ஆழமாக நினைக்கணும் நினைக்க நினைக்க நம்ம மனசில் ஆழமான மனசில் இந்த அறிவு பதியும்னு அர்த்தம் அவ்வளோதான் அடுத்தவ்சம் அந்த சதாசுமோல அஹமாச்சியு சதாசம்தலோச்சல பகிரந்தில் அப்படியே போட்டுக்க வேண்டியதான் அகமும் புறமும் எங்கும் வியாபித்திருக்கிறேன் அகமும் புறமும் எங்கும் வியாபித்திருக்கிறேன் உடம்புக்குள்ளேயும் இருக்கேன் உடம்புக்கு வெளியும் இருக்கேன் எல்லாம் எச்சகிஞ்சி ஜகத் சர்வம் திருஷ்யத்தை ஸ்ரூயத்தேபிவா அந்தர்பகிஷ தத் சர்வம் வியாபிய அகம் ஸ்திதா நாராயண ஸ்திதா நாராயணன் இருக்காரப்பா நான் இல்லைன்னு விடப்படாது நாராயணோகம் அவங்க கேட்டால் ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அகமேவ நாராயணான்னா ய்யோ நான் தான் நாராயணன் சொன்ன கோரிமா வராத வரதான் செய்யும் ஆனா என்ன அர்த்தம்னா நாராயணனும் வியாபியா இருக்கார் ஆத்மாவும் வியாபி இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் ஆத்மாவோட லக்ஷணமும் பிரம்மனுடைய லட்சணமும் ஒன்னா இருக்கிறதுனால ரெண்டும் ஒண்ணுங்கிறோம் அவிநாசித்து தத் வித்தி ஏன சர்வமிதம் தத்தம் மயா தத்தமிதம் சர்வம் இது மாதிரி ஸ்லோகங்கள்லாம் நிறைய இடத்துல இருக்குது அதெல்லாம் சேர்த்து வச்சு என்ன சொல்கிறோம் அகம் சர்வகதா ஈஸ்வரா சர்வகதா ரெண்டு சர்வகதம் இருக்க முடியாது ஒரு சர்வகதந்தான் ஆக ஈஸ்வரன் ஜீவன்கிறது கல்பிதம்னு சொல்லுவோம் ஆக அந்த பகிஹி கதா சர்வம் அந்தஹா பகிஹி சர்வம் கதா சர்வகதான்னு அர்த்தம் உள்ளும் புறமும் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறேன் அச்சுதா அஸ்மி ஒரு நாளும் நான் என்னுடைய ஸ்திதியிலிருந்து நழுவாமல் இருக்கேன் வழுவாதவனாக இருக்கிறேன் சியுதான்னா என்ன அர்த்தம் கீழ்நிலைக்கு போயிட்டான் அச்சுதான்னா என்ன அர்த்தம் ஒரு நாளும் கீழ்நிலைக்கு போகாதவன் நான் தான் இப்போ தேகமாக ஆகி இப்போ பிரம்மன் ஆயிட்டேனே அப்படின்னா நீ தேகமாகவும் ஆகலை பிரம்மனாகவும் ஆகலை நீ பிரம்மனா இருந்தே》இருந்த ஏதோ காரணத்தினால உன்னை தேகமா நினைச்சு நுட்ட அதை நீக்கணும் அதுலதான் தாத்யம் அச்சுதஹா சதா சர்வ சமஹா எப்பொழுதும் எங்கும் சமமாக இருக்கிறேன் சுத்தஹா சுத்தஹா திரும்ப சொல்லணுமா தூய முதல்ல வந்து மாசற்றவனாக இருக்கிறேன் நான் இப்போ தூய்மையாக இருக்கிறேன்னார் தூய்மையாக இருக்கிறேன் நித்தியசுத்தஹான்னு அர்த்தம் சுத்தஹா நிசங்கா எதோடையும் ஒட்டாதவனாக இருக்கேன் நிர்மலகா என்ன பண்ணுறது சொல்ல வேண்டியது அதே இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் சொன்னதே நீங்கள் எடுத்துக்க வேண்டும் நிர்மலகா அச்சலகா அச்சல அண்ண அஷயன் எப்படி சுவாமி அப்படின்னா ஆகாஷவத் ஆகவத் அஹம் பகிரந்தர்வாஷவத் அச்சுதா ஆகாஷவத் சதா சர்வமாக ஆகவத் சுதா ஆகாஷவத் நசங்க ஆகாஷ் நாமலவத் அச்சல எல்லாத்துக்கும் ஆகாஷ வத்தே போகிறோம் என்ன அர்த்தம் ஆகாசத்தை போல ஆகாசம்னா என்ன இந்த இடைவெளியை நம்ம பார்க்குறோமே அது மாதிரி இந்த ஆகாசம் வந்து ஜடாக்காசம் இந்த ஆகாசம் மாதிரின்னு சொன்னால் ஆகாஷ மாதிரின்னு தான் சொல்லியிருக்கு ஆகாசம்னு அர்த்தம் சொல்லலை இப்போ நாம் பார்க்குற ஆகாசம் இருக்கே இந்த ஆகாசம் ஜடாக்காசம் அறியப்படும் ஆகாயம் ஜடாகாயம் அறிவே சிதாகாசம் சிதம்பரம் சிதம்பரம்னாலும் சிதாகாசம்னாலும் ஒண்ணுதான் இது ரகசியமா இல்லையா சிதம்பரமே ரகசியம் சிதம்பர ரகசியம் ஆ சிதம்பரமே ரகசியம் சிதம்பரம்ங்கிறது தான் யாரும் ரகசியம்னா என்ன அர்த்தம் கவனிக்காம இருக்கோன்னு அர்த்தம் அதாவது ஆகாசத்தை அறிவதை அறியாமல் இருக்கிறோம் ஆகாசத்தை எது அறிகிறதோ அதன் மூலத்தை அறியாமல் இருக்கிறோம் அறிவு தான் அறிபவனாக காட்சி அளிக்கிறது அந்த அறிபவனுக்கு அறியப்படும் பொருளாக இந்த அறியப்படும் ஆகாயம் தோன்றுகிறது அதே மாதிரி இந்த வெளிச்சம் இருக்கேன் இந்த வெளிச்சத்துக்கு பேர் ஜடப்பிரகாசம் இதை எது அறியிறதோ அது சிப்பிரகாசம் ஆஹ சிதம்பரம் சிதம்பரம்னாலும் சிதாகாசம்னாலும் ஒன்று தான் ஆகாஷம் அம்பரம் ரெண்டு தான் அர்த்தம் ஒன்று தான் ஆஹ ஆகாஷவத்து ஆகாசத்தை போல அந்த அகங்கிறதையும் சேர்த்துங்க அகம் எல்லாத்தையும் போட்டு இதெல்லாம் நிதித்தியாசனமாகவே இந்த ஸ்லோகத்தை எல்லாம் எடுத்துக்கலாம் ஆனால் அது பண்ணி பண்ணி மனசில் பதிய வைக்கிறார் அது விஷயம் அடுத்த ஷ்லோக்கிமு அண்டன சத்தம் ஜானமனந்தம் எம் ப்ரேவ் நிஷுவிமு அகண்டானந்த சயமனம்மே பரபிரே தான் சந்தேகமே கிரையா அவாரணா சத்தியமேஜெற்றும் இ உலகு ஆதிபகவன் முதற்றேன்னு சொல்கிற மாதிரி நிச்சயமாக சொல்கிறேன் சத்தியம் பிரவீமி ரிதம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமி ஆத்தம் வதிஷ்யாமி சத்தியம் வதிஷ்யாமின்னு சொல்கிற மாதிரி நான் ருதத்தை சொல்கிறேன் சத்தியத்தை சொல்கிறேன் அங்கே அர்த்தம் கொஞ்சம் சொல்கிறோம் ரித்தம்னா யதார்த்த ஜானம் சத்தியம்னு சொன்னால் ததா அனுஷ்டானம் ஆனால் வதிஷ்யாமின்னு ரெண்டுலேயும் வந்திருக்கு வதிஷ்யாமி வதிஷ்யாமி மாதிரி உண்மையை சொல்கிறேங்கிற மாதிரி இங்கே வந்து அகம் பிரம்ம ஏவ சந்தேகம் இல்லாமல் சொல்கிற வார்த்தை விபரிய விபரிய ரஹித ஜானம் அஹம் பிரம்ம ஏவ அஸ்மி அந்த பிரம்மனுக்கு விசேஷனம் எல்லாம் சொல்கிற நித்தியசுத்த விமுக்த ஏக்கம் பிரம்ம ஏவ அகம் நித்தியசுத்த எப்போவும் சுத்தமாக இருக்கிறது நித்தியவிமுக்த எப்பவும் விடுபட்டுருக்கிற ஏக்கம் ஏக்கம்னா அத்வைத்தம் இரண்டற்றன்னு அர்த்தம் ஏக்கம் அத்வை ரெண்டு இருக்குது பாருங்க ஏக்கம் பிளவுபடாத அகண்டானந்த அகண்டானந்தன்னு அர்த்தம் பிளவுபடாத ஆனந்தம் நமக்கு வர்ற ஆனந்தமெல்லாம் இருக்கு ஒரு ஸ்லோகம் படித்தபோது கொஞ்சம் ஆனந்தம் வந்த மாதிரி இருக்கும் இன்னொரு ஸ்லோகம் படித்தோடனே அப்படியே டல்லடிக்கும் ஆனந்தம் வந்தது அதுக்கு பேர் வந்து போகிற ஆனந்தத்துக்கு கண்டானந்தான்னு பேர் கண்டானந்தா கண்டானந்தான்னா என்ன கண்டானந்தான்னு யாருக்கும் பேர் வைக்கிறது இல்லை அதுதான் நம்ம ஸ்வாவம் சுபாவம்னா என்ன விவகாரத்தில் பார்த்தோம்னா அதுதான் நம்ம சுபாவம் இருக்குது ஆனந்தத்தை கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் எல்லாம் துண்டு துண்டாக ஆக்குறது இல்லையா நம்ம என்ன பண்ணுறோம் இது வந்து ஒரே சேவையை வச்சுண்டு இது எலுமிச்சம்பழ சேவை இது வந்து புளி சேவை இது எள்ளு சேவை எல்லாம் வச்சுன்னு வரிசையாக கிண்ணங்கிண்ணமாக வச்சுண்டு என்னதுன்னா கண்டானந்தாக ஒரு இது வாயில் போட்டு இதில் கொஞ்சம் உப்பு இப்படி இருக்குது அதில் கொஞ்சம் புளி கூட அப்படி ஒன்று ஒன்றா சொல்லிண்டு கிடைச்சதும் அந்த ஆனந்தம் அதில் வேற ஒரு துக்கத்தை உண்டு பண்ணி சேவையே கிடைக்க மாட்டேங்கிறது அப்படி ஏதோ தப்பி தவறி சேவை கிடைச்சதுன்னு சொன்னால் அதுனையும் ஏதோ தோஷத்தை சொல்லிட்டு பரவாயில்ல இருந்தாலும் நல்லாரு அப்படி சொல்லி எல்லாம் கண்டானந்தம் கண்டானந்தம்னா விஷயானந்தம் எல்லாம் கண்டானந்தம் ஆத்மானந்தம் அகண்டானந்தம் தூக்கத்தில் என்ன ஆனந்தம் இருக்கு அதையும் கேட்குறேன் நான் தூக்கம் வந்தால் தானே தூக்கத்தில் வந்து ஆனந்தம் எப்படி இருக்குதுன்னா தூக்கத்தில் ஒரு விதமாக ஏதாவது எந்த விதமான வேறுபாடும் இல்லை அதனால தான் எல்லோரும் தூக்கத்தை விரும்புகிறோம் ஏன்னா தூக்கத்தில் வந்து இந்த பிளவுபடுற ஆனந்தம் கிடையாது பிளவற்ற ஆனந்தம் அதில் அகண்டானந்தா ஆத்மானந்த ஸ்வரூபானந்தகான்னு வச்சு தூக்கத்தில் ஆனந்தமாக இருக்கோமா ஆனந்தத்தை அனுபவிக்கிறோமா பெரிய விசாரம் தூக்கத்தில் ஆனந்தமாக இருக்கோமா ஆனந்தத்தை அனுபவிக்கிறோமா அப்போ முழிப்புலேயும் முழிப்புலையும் கனவுலையும் வந்து ஆனந்தம் போகிறதா வருதா ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்வரூப்பானந்தம் துக்கப்பட்டுன் இருக்கிற போதும் போகாம தான் இருக்குது நம்ம துக்கத்தை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆனந்தத்தை விட்டுட்டு துக்கத்தை நமக்கு அது சுபாவம் ஆனந்தம் பக்கத்துலேயே இருந்தால் கூட துக்கப்படுது ஜோக்காக சொல்கிறேன் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காய்க்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ டிவி ப்ரோக்ராம் பார்க்குறாங்க இல்லை சினிமா பார்க்குறாங்கன்னு வச்சுக்கணும் அதில் கதாநாயகியோ இவங்களோ வந்து அவளுக்கு ஏதோ பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கணும் இது பண்ணணும் இவன் அழகா இங்கே இப்போ தட்டி நான் கூடவே தான் இருக்கேன் அப்படி ஓய்வு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா கூடவே தான் இருக்கேன் எதுக்கு அழக அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுக்கு சொல்கிறேன் இதுன்னா ஆனந்தம் கூடவே இருந்தாலும் நாம் துக்கத்தை தான் வாங்கி போட்டுக்கிறோம் அதனால் நம்ம அழுதுன்றிருக்கிற போதும் ஆனந்தந்தான் சாஸ்திரம் சொல்கிறது கதாச்சின் நாகம் அப்ரியகா ஆனால் நம்ம மனசு என்னது துக்கத்தை கவனிக்க ஆரம்பிக்கிறது ஆனந்தத்தை ஸ்வரூப்பானந்தத்தை மிஸ் பண்றது பண்றது இல்லை அர்த்தம் நித்திய விமுக்த ஏக்கம் பிரம்ம அகண்டானந்தம் அத்வயம் பிரம்ம அதாவது ஏக்கம் சொன்னா சூன்யரகிதம்னு ஒரு அர்த்தம் இருக்கு சூன்யம் இல்லாதன்னு அர்த்தம்யமற்ற அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படுவது என்பது இருமை அந்த இது கிடையாது கிடையாது கிடையாது ஆனந்தமாகவேதான் இருக்கு சொல்றார் சத்தியம் அனந்தம் சத்தியம் அனந்தம் உபனிஷத் சத்தியம் அனந்தம் பிரம்ம அதை கொண்டு சத்தியம்னால் என்ன அர்த்தம் தூய இருப்பு ஞானம்னா என்ன தூய உணர்வு அனந்தம்னா என்ன நான் இந்த அனந்தத்தை ரெண்டுக்கும் சப்ளை பண்ணிக்கணும் முழுமையான தூய இருப்பு முழுமையான தூய உணர்வு அனந்தம் சத்தியம் அனந்தம் ஞானம் அனந்தம்னா பூர்ணம்னு அர்த்தம் அந்தம் இல்லாததுன்னு அர்த்தம் முடிவற்றதுன்னு அர்த்தம் எல்ல இல்லாதது முடிவற்றது லிமிட்லெஸ் அப்படின்னா எத்து சத்தியம் ஜானமனந்தம்ம திரமேவஸ் அப்படின்னா நுதவிமுக்கம் அகண்டானந்தானம் எது பரம் ப்ரகமே த எல்லாம் வேதாந்தத்தினுடைய என்னது எல்லாம் புழிஞ்ச ஜூஸ் மாதிரி கொடுக்குறார் அத்தனை இதெல்லாம் பிரம்ம லக்ஷணம் ஆத்மா வேற பிரம்மன் வேற இல்லை மகா வாக்கிய ஜீவாத்ம பரமாத்மனோ ஐக்கியம் வித்யா நாளைக்கு அடுத்த ஸ்லோகத்தை படுகிற ஈஸ்வரோ குருராத்மே மூர்த்தி பேதவிபாகினே வியோமவத் வியாப்த தேகாய தட்சிணா மூர்த்த ஜெய